ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மெய்யன்பர்களே ஆதிசங்கரர் குருவிற்குரிய லக்ஷணங்களை வேதாந்த சாஸ்திரங்களிலே நன்கு விளக்கி சொல்லியிருக்கிற சில பகுதிகளையெல்லாம் நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம் சர்வவேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் என்கிற நூலிலே குருவின் லக்ஷணத்தை நேற்று பார்க்க தொடங்கியிருக்கிறோம் அதனை தொடர்ந்து விளக்க முற்படுகிறேன் ஸ்ரோத்ரியகா பிரம்மனிஷ்டகா என்ற சொல்லுக்கு பொருள் சொல்லியிருக்கிறேன் அடுத்தது பிரசாந்தஹா எப்பொழுதும் சாந்தமாக இருப்பவர் சாந்தம் என்றால் ஆழ்ந்த மன அமைதி ஆனால் இங்கு மேலும் பிரசாந்தகா என்று சொல்லியிருக்கிறார் விவேக சூடாமணியில் எரிபொருள் இல்லாத நெருப்பை போல அமைதியாக இருப்பார் என்று பார்த்தோம் இங்கு உண்மையிலேயே ஆழ்ந்த அமைதியோடு இருக்கக்கூடிய மனநிலையை அவர் உடையவராக இருப்பார் நாம் அவ்வப்பொழுது மன அமைதியை அனுபவிக்கிறோம் ஏதேனும் உலகப் பொருள்களை கொடுத்தால் உறவுகளை பார்த்தால் தாற்காலிகமான மன அமைதியை நாம் அனுபவிக்கிறோம் உலக பொருள்களோடு உறவுகளோடு தொடர்பு கொள்ளுவதால் அவ்வப்பொழுது தற்காலிகமாக மன அமைதி ஏற்படுகிறது ஆனால் அந்த மன அமைதி சிறிது நேரத்திற்கு பிறகு மாறி சஞ்சலமாக மாறிவிடுகிறது ஆனால் இவர் அற வாழ்க்கையை கடைபிடிப்பதாலும் எல்லாமல்ல இறைவனை நன்கு உணர்ந்திருப்பதாலும் அவற்றிற்கெல்லாம் மேலாக தத்துவத்தை ஆழ்ந்து உணர்ந்திருப்பதாலும் அவருடைய ஆழ்மனம் எப்பொழுதும் மிகவும் ஆழ்ந்த அமைதியில் இருக்கிறது அதற்கு காரணம் மெய்யறிவே ஆகும் மெய்யறிவின் ஆழம் அமைதியை உருவாக்கும் அந்த அமைதியை வர்ணிப்பது மிகவும் கடினம் அத்தகைய ஆழ்ந்த அமைதியை உள்ளத்தில் எப்பொழுதும் அவர் உணர்ந்து கொண்டிருப்பார் பக்குவம் அதை புரிந்து முடியும் ஆகவே பிரசாந்தஹா சமதரிசனஹா சமதரிசனம் என்றால் எல்லாவற்றையும் ஒன்றாக பார்த்தல் சமத்திற்கு எதிர்ப்பதம் விஷமம் வேற்றுமையை உண்மை என்று பார்ப்பது விஷம தரிசனம் வேற்றுமை ஒரு தோற்றம் ஒற்றுமை மெய்ப்பொருள் மட்டுமே உண்மை என்பதை உணர்ந்திருப்பது சமதரிசனம் பல்வேறு விதமான நகைகளில் தங்கம் ஒன்றுதான் இருக்கிறது என்பதை பார்ப்பது போல ஆடைகளிலெல்லாம் நூல் ஒன்றே இருக்கிறது என்பதை பார்ப்பது போல அலைகளிலெல்லாம் தண்ணீர் ஒன்றே இருக்கிறது என்பதை பார்ப்பது போல அனைத்து வேற்றுமை பொருள்களிலும் அது ஜட பொருள்களாக இருந்தாலும் அறிவுடைய சேதனப்பொருள்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கின்ற மெய்ப்பொருள் தத்துவத்தை உணர்ந்திருப்பதால் அவர் எப்பொழுதும் சமதரிசனத்தை உடையவராக இருக்கிறார் பகவத்கீதையிலே பகவான் வித்யா வினயசம்பே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபா கேச்ச பண்டிதா என்று விளக்கி சொல்லி இருக்கிறார் ஆக வேற்றுமையில் ஒற்றுமையை பார்க்கின்ற மனப்பக்குவம் அந்த மனப்பக்குவத்திற்கான காரணமாகிய மெய்யறிவை அவர் உடையவராக இருக்கிறார் கண்கள் முதலான பொறிகளெல்லாம் வேற்றுமை அனுபவத்தைத்தான் நமக்கு கொடுக்கும் ஆனால் அறிவுபூர்வமாக வாழ்க்கையின் அனுபவங்களை ஆராய்ந்து பார்த்தால் அந்த ஒற்றுமை தத்துவம் அத்வைத தத்துவம் சம தத்துவம் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே அறிந்து கொண்டிருக்கிற சமத்தை மட்டுமே அவர் உண்மை என்று கருதுவார் இந்த வேற்றுமையை மாயத்தோற்றம் என்று உணர்ந்திருப்பார் வேற்றுமைக்குரிய அறப்பண்புகளை அவர் கடைப்பிடிப்பதற்கு இடையில் ஆழ்ந்த மனதில் அந்த ஒற்றுமை உணர்வை ஒற்றுமையை பற்றிய அறிவை தெளிவாக வைத்திருப்பார் அதைத்தான் இங்கே சமதர்சனம் என்று சொல்கிறோம் கண்களோ காதுகளோ எல்லாவற்றையும் ஒன்றாக காட்ட இயலாது ஆனால் அறிவு எல்லாவற்றையும் ஒன்றாக உணர்த்தும் தன்மை உடையது அந்த அறிவும் தத்துவத்தை நன்கு ஆராய்ந்த பிறகுதான் கிடைக்கும் என்பதையும் நாம் புரிந்து வேண்டும் எனவே அவர் சமதரிசனத்தை உடையவர் இந்த குரு லட்சணங்களை தொடர்ந்து மேலும் நாளை சிந்திக்கலாம் அனைவருக்கும் குருவருள் நன்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வாழ்த்தி மகிழ்கிறேன் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருளுரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக அனுப்பப்படுகிறது